அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தென்னாலிராமனோட சமயோசித புத்திக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் மாலை நேரத்துல அரசி கூட உட்காந்து உரையாடிட்டு இருந்தாரு அப்போ அரசி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க அரசர் கிருஷ்ண தேவராயருக்கு முடி நரைக்கிறது மட்டும் இல்ல உதிர்ந்து கொட்டவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க உடனே அவங்க சொன்னாங்க மெல்ல தயங்கிக்கிட்டே அரசர்கிட்ட உங்களுக்கு வந்து முடி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போனால் உங்களுக்கு வழுக்க விழுந்துரும் போட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அரசர் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எனது வழுக்கை விழுகுதா எனக்கு வந்து முடி கொட்டி தலை வழுக்கையானால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் எனக்கு அதை சவிச்சிக்கவே முடியல அதை யோசிச்சு பார்க்க அதனால இதுக்கு உடனே ஒரு தீர்வு கண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை வைத்தியரை வர சொன்னாராம் அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு இங்கே வாங்க வைத்தியரு எனக்கு வந்து முடி நரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இதை சரி பண்ணுறக்கு நீங்கள் தான் எதாவது மருந்து தரணும் ஒரு தையில மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் தலையில தலையில் தேய்ச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே வைத்தியர் சொல்லியிருக்காரு இது இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் அரசரே இது வந்து முடி நரைச்சி கொட்டுறது வந்து எல்லாருக்குமே ஆயிருக்கு உங்கள் தந்தையாருக்கு கூட அப்படி தான் இருந்தது ம் உங்கள் தாத்தாவுக்கு கூட அப்படிதான் இருந்ததாக சொல்லுவாங்க அதனால வந்து இதை வந்து நீங்க பெருசுப்படுத்த வேணாம் இதை ஒரு சாதாரண விஷயம் தான் இதை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொன்ன உடனே கிருஷ்ணதேவராயர் கொஞ்சம் எரிச்சல் ஆகிட்டாராம் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க நான் தான் சொல்றேன் எனக்கு இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்க இந்த மருந்தை தேய்ச்சா எனக்கு தலையில் முடி கொட்டுறது நிக்கணும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது உங்களுக்கு ஒரு மாச கால அவகாசம் தரேன் அந்த ஒரு மாச காலத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்துடும் அனுப்பிச்சிருவேன் வைத்தியர் ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாராம் அப்பதான் நம்ம தென்னாளி ரமன் எழுத்தாப்ல வந்திருக்கான் நடந்து வந்துட்டு இருந்திருக்கான் வைத்தியரை பார்த்துட்டு என்ன வைத்தியரே ரொம்ப சோகமா தெரியறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க என்னால உதவ முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானும் உடனே வைத்தியர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே தென்னாலி ரமன் சொல்லியிருக்கான் இதுக்கே இவ்வளோ வருத்தப்படுறீங்க இது ரொம்ப சாதாரண விஷயம்தான் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முப்பது நாள் கழித்து முப்பத்தி ஓராவது நாள் அரசர்கிட்ட போங்க போய்ட்டு ஒரு தைலத்தை கொண்டு போய் கொடுங்க அது ஒரு சாதாரண தேங்காய் எண்ணெயில் தயாரித்த தைலமாக இருக்கட்டும் அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு மூணு நிபந்தனைகள் போடுங்க ஒன்று வந்து இந்த எண்ணெயை தேய்க்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு ரெண்டாவது அவர் மூன்று விதமான விலங்குகளை பத்தி நினைச்சுக்கணும் ஏதாவது ஒரு மூணு விலங்கு யானை குதிரை முயல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு விலங்கு அவர் நினைச்சுக்கணும் ஆனா கண்டிப்பா குரங்க பத்தி மட்டும் அவர் நினைச்சிடக்கூடாது மூணாவது தான் அவர் என்னைய தேய்க்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை மட்டும் போடுங்க எந்த மனுஷனாலயாவது அப்படி பண்ண முடியுமா உம் மந்திரம் சொல்லிடலாம் என்னையும் ஆனா மூணு விலங்கை பத்தி நினைச்சுக்கணும் அதுல வந்து கண்டிப்பா குரங்கை பத்தி மட்டும் நினைக்க கூடாதுன்னு சொன்னா அது எப்படி முடியும் அது கண்டிப்பா குரங்கு நினைப்பு வந்துடும் அந்த நேரத்தில் ஏன்னா அது ஒரு நிபந்தனையாவே நம்ம போட்டிருக்கோம் குரங்க நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே யாரால மறக்க முடியுமா முடியாது அப்போ கண்டிப்பா வந்து அவரால் அந்த எண்ணெயை தேக்க முடியாது அவர்கிட்ட நீங்க சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு வைத்தியர் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் படுத்துங்கிட்டான் முப்பது நாள் கழிச்சு முப்பத்தி ஓராது நாள் வைத்தியர் போயிருக்காரு அரச கிட்ட போய் அரசே வெற்றி உங்களுக்கான தைலத்தை சொல்லணும் இரண்டாவது நீங்க மூன்று விதமான விலங்குகளை பத்தி நினைச்சுக்கணும் யானை குதிரை முயல் பூனை நாய் இப்படி எந்த விலங்கை பத்தி வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பா குரங்க பத்தி மட்டும் நீங்க கனவுல கூட நினைச்சு பாத்துற கூடாது குரங்க நீங்க நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மருந்து வேலை செய்யாது அதனால குரங்க பத்தி மட்டும் நினைச்சிடாதீங்க நினைச்சுக்கலாம் ரெண்டாவது நிபந்தனை தான் மூணாவது நிபந்தனை என்ன அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து கையில ஊத்தி நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அதுக்கு பிறகு நீங்க தலையில தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அரசரும் ரொம்ப சந்தோஷமா அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் தன்னுடைய அரண்மனையில வச்சுக்கிட்டாரு மறுநாள் காலையில அரசர் அதிகாலையில எந்திரிச்சு வைத்தியர் சொன்ன மாதிரியே மந்திரத்தை சொல்லி இருக்கார் மந்திரத்தை சொல்லிட்டு மூன்று விதமான விலங்குகளை பத்தி நினைக்கணும் ஆனா குரங்க பத்தி மட்டும் நினைக்க கூடாது அதான் யோசிச்ச உடனே அவர் குரங்குதான் முதல்ல ஞாபகம் வந்ததான் அரசு என்ன பண்ணாரா என்னடா இது வம்பா போச்சு குரங்க பத்தி நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க குரங்க நினைக்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெய அன்னைக்கு தெரியும் மறுநாள் அதே மாதிரி நடந்திருக்கு அவர் காலையில இருந்துச்சு மந்திரம் சொல்லிருக்காரு அடுத்த மூணு விலங்குகளை பத்தி நினைக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது முதல்ல குரங்குதான் உடனே அரசர் அன்னைக்கும் எண்ணெயை தேய்க்கல இப்படியே தினந்தோறும் அரசரால எண்ணெயை தேய்க்க முடியல அவருக்கு வந்து ரொம்ப எரிச்சலாயி அவர் அந்த எண்ணெய் தேய்க்கிற வைபவத்தை விட்டுட்டாரு அதுல இருந்து அரண்மனை வைத்தியரும் தப்பிச்சுக்கிட்டாரு ஆபத்துல இருந்து உடனே அவர் தெனாலிராமனை பார்த்து சொன்னாரா உன்ன மாதிரி புத்திசாலி இந்த உலகத்திலே கிடையாதுப்பா நீ மட்டும் இல்லனா என் நிலைமை நினைச்சு பார்த்த எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல வேலை நீ உன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சான் அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை வைத்தியர் தென்னாலி ராமன பாராட்டினாராம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்